ிாமமூி கேந்திரம்ை பாயனூத்த முனீந்திரம் ஸ்ரீங்ககம் யதீந்திரம் மேஷி கம்ச்சா நி ஸ்ரீதம் ஹியதூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணாவேந்திரம் ஸ்ய பிரியண்டம் அஸ்மரூன் சந்தமான மேவ்ஸ் சாா் லமேவிரவிணம் மேவெவோயோ வம்ச ரிஷிபோ மஹோ நமோ குருபியோபர பிரத்தோமஸ்மி ஓராலயோக்க தப்போ கீண பாப்பே ஆமோ விதீயோயசா பயனம் வினா மோட்சோ நிதியதி அவிதைய ना विद्या, स्वयं ह्यात्मा, शुमानिव, ியேஜஸ்தேமா जीवं, ஜீவம் ஜாநம் ம்யம் நேத்துலம் கத்தேவாஸ்வனத்துலியோகே சத்தி பிரபோ சத்திய தாவத் சத்தியம் ஜகத் ஷுப் யாவயிட்டும सर्वाषानदय उपादिधारे सर्गस्थिल यानी बुद्बुदी स्यूते निष्ण व्यक्तयो व्यक्तो विविध सर्वा हाटक யாஷி கேஷேவா தன்நே திருணோதிவா आत्मन्यारोपितास्तोये எஸவர்ணா पंचीकृत शरीरं भोगायतनमुच्यते, பஞ்சீத்தூத்தம் கமசித்தீரம் சுகது முச்சப்பாணமனோந்திரியமன்விதனிச்ச யமார்த்தன்மயுாத்மா நீலவாஸ்ட்ரா வபுஸ்ஷாதிவாத்த சதாத்த நேவாசேத்தேஷு பிரதிபிம்பிந்திரிஷ்வாத்மா व्यापारी विवेकिना दृश्यते भ्रषु धा वत्त्सु धाव यशी आत्मचैतन्यश्रिंद्रियनो सूर्यालोकम कर्माण्यमले सच्चिदानी विवेकेन, चंद्रे, அந்தவிவேகன் மானோபீத்ம கல்பேம்பு சலனாதியா ராகேட்சா சுகாதி सत्यां प्रवर्तते। துஸ்மோய் சைத்தியமனை ஆத்ம சச்சிசேயோஜாவிவேகமீதித்த ய வீவ் பராத் ஜாத்தச்சேன்பாத்மேகியதீனீந்திரி தீபோட்டிவத்மா ஜடைத்தைர்னவாசிய नान्य बोधेच्छा ீபேட்ச वाक्यतः வாக்கைக்கியம் மகாக்கை ஜீத்ம பரமாத்மனோஹ்லோகத்தில் இருந்த அர்க்க பிரகாஷோ அர்க்கசிய சைத்யம் அதெல்லாம் வந்து சேர்த்து படிக்கணும் அது சொன்னோமா வகுப்பில் முடிந்த வகுப்பில் சொன்னேன்னா தெரியல நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்கோங்க ஏன்னா இப்போ படிக்கிற போதெல்லாம் இப்படி வந்தது இல்லை பிரித்து படித்தா சரி வராது அப்படி அன்பு புரிஞ்சுக்கிறதுக்கு வேணால் சௌரியமாக இருக்கும் பாராயணம் பண்ணுறதுக்கு சரி அதே மாதிரி இந்த இருபத்தெட்டாவது ஸ்லோகத்தில் ஆத்மா அவபாசயத்தே கை ஒழுங்கு பண்ணிவிட்டோம் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு முடிஞ்ச வகுப்பில் இதை பற்றி அங்கெங்கே சொன்னேன்னான்னு தெரியல இந்த புக்கை ஃபாலோ பண்ணேனான்னு ஞாபகம் இல்லை எனக்கு ஆதிசங்கரர் இந்த ஸ்லோகங்கள்ல எல்லாம் ஆத்மவனுடைய ஸ்வரூபத்தை உபதேசம் பண்ணுகிறார் ஏற்கனவே ஆத்மபோதங்கிறதுக்கு அர்த்தம் பார்த்துருக்கோம் ஆத்மனா தத்துவம் தஸ்ய போதாக ஆத்மபோதா ஆத்மாவனுடைய நான்கிறதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறதுனுடைய அதை பற்றின அறிவு நான்கிறதுக்கு நா நான்கிற சொல்லுக்கு உண்மையான பொருள் என்ன அப்படிங்கிறது அதை பற்றின அறிவு அந்த பொ நான் என்ற சொல்லுக்கு உண்மையான பொருள் என்ன என்பதை பற்றிய அறிவு ஆத்மபோதம் இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது ஒரு பருந்து பார்வை பறவை பார்வை எல்லாம் வந்து பேர்ட் ஐவியூங்கிறாங்க இல்லையா அது சுருக்கமாக சொல்லிவிட்டு இந்த நம்ம படிக்க வேண்டிய ஸ்லோகத்துக்கு போயிடலாம் முதல் ஸ்லோகம் இந்த சாஸ்திரத்துக்கு அதிகாரி விஷயம் பிரயோஜனத்தை சொல்லுகிறது நான் சம்மரி சொல்கிற சொல்லுவேன் இருந்தாலும் இப்போ முதல் ஸ்லோகம் சாஸ்திரம் படிக்கிற சாஸ்திரத்தில் என்ன விஷயம் சொல்லியிருக்கு இது யாருக்கு இந்த விஷயம் புரியும் அதனால் என்ன பிரயோஜனம் ஆக விஷயம் அதிகாரி பிரயோஜனம் இது முதல் ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கு ரெண்டாவது ஸ்லோகத்தில் இருந்து அஞ்சாவது ஸ்லோகம் வரையிலும் மோக்ஷத்துக்கு சாதனம் ஞானம் மோக்ஷத்துக்கு சாதனம் கர்மம் அல்ல அந்த விஷயம் சொல்லியிருக்கு அது மாத்திரமல்ல இதில் ஒரு விஷயம் இந்த அஞ்சாவது ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறது மும் கடைசியில் அழிந்து போகும் அழிந்து போகும்னா என்ன அர்த்தம் ஞானமும் இருப்பின்றி இழு போய்விடும் ஞானமும் மித்யாங்கிற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு ஆக சுருக்கமாக சொன்னால் ரெண்டாவது ஸ்லோகத்துலேருந்து அஞ்சாவது ஸ்லோகம் வரைக்கும் மோக்ஷத்துக்கு சாதனம் கர்மம் அல்ல சாதனம் ஞானந்தான் அந்த ஞானமும் என்னது சவம் சுடு தடி போல அப்படி சொல்கிற மாதிரி ஜலம் கதக்க ரேணுவத்து அந்த தேத்தாங்கொட்டை பொடி எப்படி கடைசியில் தண்ணி தண்ணியை தூய்மைப்படுத்திட்டு தானும் அடங்கி விடுகிறதோ அது போல போயிடும் அப்படின்னு சொல்லிவிடு ஆக சுருக்கமாக சொன்னால் ரெண்டுலேருந்து அஞ்சு வரைக்கும் மோக்ஷாதனம் ஞானம் ஏவ ஞானம் மட்டுமே மோக்ஷத்துக்கு சாதனம் ஆறு ஏழு ரெண்டு ஸ்லோகமும் இந்த வாழ்க்கை உலக வாழ்க்கை கனவுக்கு நிகர் இந்த உலக வாழ்க்கை கனவுக்கு நிகர் கனவு கா கனவு காணும் பொழுது கனவு எப்படி உண்மையாக தோன்றுகிறதோ விழித்த பிறகு கனவு எப்படி உண்மையல்ல என்று புரிகிறதோ அப்படியே இந்த நனவையும் கனவில் கனவை ஆராய்ச்சி பண்ண முடியாது நனவில் கனவையும் நனவையும் உறக்கத்தையும் ஆராய்ச்சி பண்ண முடியும் ஆகையினால் நம்ம நன உலக வாழ்க்கையில் இந்த நனவும் உண்மையல்ல கனவை போல அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது கருத்து ஆக இந்த உலக வாழ்க்கை ஒரு தோற்றம் சம்சார ஸ்வப்ன துல்யோகி ராகத்வேஷாதி சங்குலாக விருப்பு வெறுப்பு நிறைந்த இந்த உலக வாழ்க்கை கனவுக்கு ஒப்பானது அப்படின்னு சொல்லி அந்த கருத்து சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம் நீங்கள் நான் திரு திரும்பவும் ரொம்ப சொன்னால் டைம் ஆகிடும் அப்புறம் எட்டுலேருந்து பதினொன்று வரைக்கும் இந்த ஜகத்துக்கு அதிஷ்டானம் பிரம்மம் ஜகத்துக்கு அதிஷ்டானம் பிரம்ம பிரம்மந்தான் சத்தியம்ங்கிறதுக்காக ஜகத்துக்கு அதிஷ்டானம் மித்யா ஜெகத் அதிஷ்டானம் சத்தியம் பிரம்ம மித்யா ஜெகத் அதிஷ்டானம் சத்தியம் மித்யா சர்ப அதிஷ்டானம் சத்திய ரஜ்ஜுவத் புரிஞ்சுக்கிறதுக்காக ஆஹா அதுக்காக ரஜு சத்யம் சொல்லிடக்கூடாது அதாவது மித்யா சர்ப அதிஷ்டானம் ரஜ்ஜுவத் ரஜ்ஜு அது போலன்னு அர்த்தம் ஆஹா இதெல்லாம் நீங்கள் அதை பார்த்தா தெரியும் இந்த ஸ்லோகத்தை கவனித்தா தெரியும் எட்டுலருந்து பதினொன்று வரைக்கும் பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஆனால் அவர் சொன்னது எப்படின்னு கேட்டால் இந்த ஜகத்துக்கு ஆதாரம் பிரம்மந்தான் ஜகத்துக்கூட சத்தா பிரம்மந்தான் அபரோக்ஷானுபூதியில் பார்த்தோம் ஞாபகம் வச்சுக்கணும் ஆக எட்டுலேருந்து பதினோரு வரைக்கும் அதுதான் பன்னெண்டாவது ஸ்லோகத்தில் இருந்து ஆத்மானாத்ம விவேகம்தான் தொடங்கியிருக்கு நிறைய ஸ்லோகங்கள் இதுவரைக்கும் பார்த்த வரைக்கும் ஆத்மானாத்ம விவேகந்தான் ஆத்மானாத்ம விவேக ஸ்லோகத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் பன்னெண்டாவது ஸ்லோகம் இப்போ ஸ்தூல ஷரீரஸ்வரூபம் ஸ்தூல ஷரீர லக்ஷணம் அப்புறம் பதிமூணாவது ஸ்லோகம் சூக்மசரீர லக்ஷணம் பதினாலாவது ஸ்லோகம் காரணசரீர 15 பதினஞ்சாவது ஸ்லோகத்தில் இருந்து விவேகம் ஆத்மானத்மா விவேகத்தை பண்ண ஆரம்பிக்கிறார் இதெல்லாம் அனாத்மாவுடைய லக்ஷணம் தான் பன்னெண்டு பதிமூணு பதினாலு அனாத்மாவாகிய ஸ்தூல சூக்ம காரணசரீர லக்ஷணங்கள் சொல்லப்பட்டது அப்புறம் பஞ்சகோஷ விவேகம் பண்ணணும்னார் பதினஞ்சு பதினாறு ஸ்லோகத்தில் பஞ்சகோஷ விவேக்கத்தின் மூலம் ஆத்மாவை எப்படி எல்லாத்தையும் இந்த ஆத்மபோதத்தினுடைய விசேஷம் என்னென்னா நிறைய திருஷ்டாந்தம் சொல்கிறது எக்ஸாம்பிள் சொல்கிறது எப்படி நெல்லை நெல்லினுடைய உமையை பிரிக்கிறோமோ அது மாதிரி அது வந்து ஃபிசிக்கல் இது இது அறிவால் பிரிக்கணும் இந்த பஞ்சகோஷ விவேக்கம் பண்ணுறது பதினஞ்சு பதினாறு ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கு பதினேழாவது ஸ்லோகத்தில் ஆத்மா எங்கும் நீக்கமர நிறைந்திருந்தாலும் புத்தியில்தான் அது வெளிப்படுகிறது புலப்படுகிறது அப்படிங்கிற கருத்து அதுக்கப்புறம் நிறைய நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா எல்லாம் வந்து ஆத்மாவை சார்ந்து அனாத்மா இயங்குகிறது அனாத்மாவுக்கு இன்று சுயமாக இருப்பு கிடையாது எனவே நம்மை நம்மையே நாம் பிரித்து பார்க்கணும் நான் வந்து ஸ்தூல சூக்ம காரண சரீர வதிரிகா நான் இந்த பருவுடல் நுண்ணுடல் காரண உடல் இந்த மூன்றுக்கும் சாட்சியாக இருக்கிறேன் அகம் ஆத்மா அகம் சச்சிதானந்த ஆத்மா அனுதஜடதுக்க அனாத்மா கிடையாது அப்படிங்கிறத விஷயம் அது பல கோணங்களில் சொல்லப்பட்டது அதனால் நீங்கள் இருபத்தொன்போதாவது ஆறு வரைக்கும் அப்படியே போங்க அதிலேயே போக வேண்டிதான் எல்லாம் கவனிச்சுட்டே வந்தால் தெரியும் ஆத்மா அநாத்ம விவேகம் தான் பண்ணப்பட்டிருக்கு அதனால இங்கிருந்தே எடுத்துக்கணும் பன்னெண்டாம் ஸ்லோகத்திலேருந்து இருபத்தொம்பதா ஸ்லோகம் வரைக்கும் இது வரைக்கும் படித்த வரைக்கும் ஆத்மா அநாத்ம விவேகா முப்பதா ஸ்லோகம் என்ன பண்ணுறதுன்னா ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றுன்னு தெரிந்து கொள்ளணும் அதோட தான் வகுப்பு முடிச்சுருக்கோம் ஜீவாத்ம பரமாத்மனோஹோ ஐக்கியம் வித்யாத் முதல்ல ஆத்மானாத்ம விவேகம் பண்ணணும் அப்புறம் அந்த ஆத்மாதான் பரமாத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி திரும்பவும் ஆத்மான ஆத்ம விவேகமே வருகிறது இந்த ஸ்லோகம் கடைசியாக பார்த்தது நேத்தி நேத்தி தி வாக்கியத்திள உபாதின்னு நிஷித் நிஷித்திய ஜீவாத்ம பரமாத்மனோஹோ ஐக்கியம் வித்யாத் மகாவாக்கியேகி மகா வாக்கியேகினா மகா வாக்கியங்களால் மகாவாக்கியம்னா என்ன ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றுன்னு சொல்கிற வேத வாக்கியங்களுக்கு மகாவாக்கியம்னு பேர் கடவுளும் உயிரும் உண்மையில் ஒன்று ஜீவ பரபேதம் கிடையாது அது மகா வாக்கியங்கள்லாம் என்னெல்லாம் இருக்குது நிறைய இருக்குது மகாவாக்கியின்னு பகுவட்சனத்தில் போட்டிருக்கார் நம்ம நினச்சிக்கூடாது மகா வாக்கியம் நாலு தான் இருக்குது நிறைய பேர் அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க ருக்வேதத்து மகா வாக்கியம் பிரஜானம் பிரம்ம யஜுர்வேதத்து மகா வாக்கியம் வந்து அகம் பிரம்மாஸ்மி சாமவேதத்தினுடைய மகா வாக்கியம் தத்வமசி அதருணவேதத்தோட மகாவாக்கியம் அயமாத்மா பிரம்மன் வேதத்துக்குள்ளே உபனிஷத்துக்குள்ளே போனால் அனந்த கோட்டி அனந்த கூடாது சதஷா சங்கராச்சாரியர் அடிக்கடி சொல்லுவார் சதசஹா கீதையிலேயும் இருக்குது கீதையில் வந்து भगवान சொல்றார் எல்லா உயிர்களிலும் ஆத்மாவாக இருப்பது நானே அஹமாத்மா குடாக்கேஷ சர்வூதா சயஸ்தா க்ஷேத்ஜஞ்சாப்பி மாம் வித்தி சர்வக்ஷேத்திரத பேர் ஜீவபிரம்ம ஐக்கிய வாக்கியம் மகா வாக்கியம் ஜீவபிரம்ம ஐக்கிய போதக வாக்கியம் மகாவாக்கியம் மகா வாக்கியம்னா ரொம்ப பெருசுன்னு அர்த்தம் இல்லை நீளமான சென்டென்ஸ்னு கிடையாது மகா வாக்கியங்களால் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றன்று அறிய வேண்டும் கர்மகாண்டம் உபாசனா காண்டத்துலாம் ஜீவாத்மா வேற பரமாத்மா வேற சொல்லியிருக்கேன் ஞாபகம் வச்சுங்கோ தேகோஹம் ஜீவோகம் சிவதாசோகம் சிவோகம் இதுதான் ஆட உடலாக நான் இருக்கிறேன் சாதாரண ஜனங்கள் எல்லாருக்கும் அந்த புத்தி தான் இருக்குது உயிராக நான் இருக்கிறேன் கொஞ்சம் சாஸ்திரத்தை ஏற்றுக்கொண்டு பக்குவப்பட்டவங்களுக்கு உயிராக நான் இருக்கிறேன் அந்த உயிர் எப்படிப்பட்டதாக இருக்கிறது இறைவனுடைய அடிமையாக இருக்கிறது சிவதாசோகம் அப்புறம் வந்து இந்த மாதிரி சாஸ்திரங்கள்லாம் படிக்கிறபோது என்ன தெரிகிறது சிவோகம் இறைவனே நான் கர்வம் இல்லை இது உடம்போட சேர்த்து நம்ம இறைவனே நான்னு சொல்லலை உடம்புக்கு வேறாக இருக்கிற தூய உணர்வின் அடிப்படையில் சொல்றோம் உணர்வின் அடிப்படையில் உயிரும் உயிருக்கு உயிரான இறைவனும் ஒன்று உயிருக்கும் ஆதாரம் உணர்வு உயிருக்கு உயிரான இறைவனுக்கும் ஆதாரம் உணர்வு உணர்வின் அடிப்படையில் உயிரும் உயிருக்கு உயிரான இறைவனும் ஒன்று ஆக அதுதான் சொல்றார் இங்கே இந்த நேத்தி நேத்தி தி வாக்கியகி கடைசி வகுப்பில் சொல்லியிருக்கேன் நான் இதை இருந்தாலும் சொல்கிறேன் நேத்தி நேத்தி வாக்கியகி இது அல்ல இது அல்ல என்கிற வாக்கியங்களால் நிகில உபாதின் நிஷித்திய நிழில உபாதின்னா அர்த்தம் ஜீவாத்மாவுக்கு இருக்கிற உபாதிகளை நீக்கணும் ஜீவோபாதி ஈஸ்வரனுக்கு இருக்கிற உபாதிகளையும் நீக்கணும் ஜீவனுடைய உபாதி என்ன நான் என்னோட அறிவு அல்பமான புத்தி அல்பமான புத்தின்னா என்ன அர்த்தம் சிற்றறிவுன்னு அர்த்தம் என்னுடைய அறிவு வரையறைக்குட்பட்டது அது குணதோஷங்களை உடையது அகம் அல்பக்யா அல்பசக்திமான் பரிச்சின்னகா நான் வரையறைக்குட்பட்டவன் சிறிய அறிவுடையவன் கொஞ்சந்தான் சக்தி உள்ளவன் சிறிதளவு சக்தி உள்ளவன் இறைவன் எப்படிப்பட்டவர்னா இறைவன் சர்வக்யன் சர்வசக்திமா இது அவருக்கு உபாதி இன்னொரு பாஷையில் சொன்ன அவர் மாயோபாதிகா காரணோபாதிகா ஜீவன் வந்து காரியோபாதிகி அவித்யா உபாதிகி அறியாமையை உபாதியாக கொண்டிருக்கிறவன் ஜீவன் இந்த உபாதியை நீக்கிட்டால் ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் பேதம் கிடையாது அதான் உதாரணம் சொல்கிறேன் இப்போது இந்த ஹால் இருக்கு இந்த ஹால் இருக்குது ஏதோ ரூம் இருக்குதுன்னு வச்சுக்கோ இங்கே நிறைய ஏதோ ரூம் எல்லாம் இருக்குது இந்த ஹாலில் ஒரு கொஞ்சம் பேர் உட்காரலாம் அந்த ஹாலில் இன்னும் கூட பேர் உட்காரணும் இன்னும் சில அறைகள்லாம் இருக்குது கொஞ்சம் தான் இருக்குது ரெண்டு பேரும் ஒருத்தரோ தான் இருக்க முடியும் அது சின்ன அறை இது பெரிய ஹால் இதில் நிறைய ஆட்கள் கொள்ளும் அதில் ரெண்டு பேருக்கு மேலே இருக்க முடியாது அது சின்னது இது பெருசு அப்படி நம்ம சொல்கிறோம் ஆனால் அதுக்குள்ளேயும் ஸ்பேஸ் தான் இருக்குது இதுக்குள்ளேயும் ஸ்பேஸ் தான் இருக்குது ஆகாஷத்தை நாம் வரையிறது கட்டியிருக்கோம் அதுதான் உபாதின்னு அந்த அரை செவ் இருக்குது இல்லையா மேலே செவரு கீழே நாலு பக்கம் இருக்குது கீழே தர இந்த பக்கம் செவரு இதெல்லாம் சேர்த்து நாம் அதை கட்டியிருக்கோமே தடு தட பண்ணியிருக்கோம் அதுக்கு பேர் தான் உபாதின்னு பேர் அதையும் அறிவால் பிளந்துடணும் எடுத்துட்டு இந்த கட்டடத்தையும் அறிவால் எல்லா செவரையும் நிற்கிட்டால் என்ன இருக்கும் ஆகாசந்தான் இருக்கும் இப்போ புரிஞ்சுக்கோம் இது பரமாத்மா அந்த ரூம் வந்து ஜீவா ஆக இந்த உடம்பு மனசு புத்தி எல்லாம் லைக் இந்த வால் மாதிரி ஷெவரு மாதிரி ஆகாசத்துக்கு எப்படி இந்த உதாரணத்தை நீங்கள் நல்லா போ போட்டுக்கணும் அதை புரிஞ்சுக்கணும் ஆகாசத்துக்கு அதுக்கு சம்ஸ்கிருத்தில் என்ன சொன்னால் இந்த டம்ளருக்குள்ளேயும் ஆகாஷம் இருக்குது டம்ளருக்குள்ளேயும் ஆகாஷம் இருக்குது கட்டிடத்துக்குள்ளேயும் ஆகாசம் இருக்குது கட்டிடத்துக்குள்ளே ஆகாசம் இருக்கா கட் ஆகாசத்தில் இருக்கா ஆகாசத்தில் தான் கட்டிடமே இருக்குது ஆக சின்னதும் பெரியதும் ஆகாசத்தில் கற்பிக்கப்பட்டிருக்கு ஆக ஜீவாத்மாங்கிறது சிறியவன் பரமாத்மாங்கிறது பெரியவன் ஆக இந்த பெரியவன்கிற தன்மையும் சிறியவன்கிற தன்மையை எடுத்துட்டா என்ன இருக்கும்னா ரெண்டும் போயாச்சுன்னு சொன்னால் இருக்கிறது ஒன்று தான் பெரியதும் இல்லை சிறியதும் இல்லை ஒரே மெய்ப்பொருளில் பெரியதும் சிறியதும் கற்பிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறோம் அதனால்தான் நிழில உபாதின்னு நிஷித்திய நிழிலன்னா அனைத்து உபா சில புஸ்தகத்தில் அகிலோபாதின்னு கூட இருக்கும் ஆஹ அகில உபாதிகளை நீக்கி நிதி ஜீவ உபாதி நித்தியா ஈஸ்வர உபாதி மித்யா பிரம்மைய சத்யம் அஹம் பிரம்மாஸ்மி ம் பிரம்மாசி சர்வம் ஹலு இது பிரம்மா நான் உடலல்ல எல்லாம் போட்டுக்கணும் நான் உடல் மனம் புத்தி அல்ல எல்லாம் அறிந்த தன்மையும் நீக்கி எல்லாம் அறிந்த தன்மை எல்லா சக்தியும் உள்ள தன்மையை நீக்கிறேன் கொஞ்சம் அறிஞ்ச தன்மை கொஞ்சம் சக்தி உள்ள தன்மையும் நீக்கி விடுறேன் நீக்கிட்டால் என்ன இருக்கும் கொஞ்சம் சக்தி உள்ள தன்மை கொஞ்சம் அறிவு உள்ள தன்மையும் உண்மை அல்ல எல்லாம் தெரிஞ்ச தன்மை எல்லா சக்தியும் உள்ள தன்மை அதுவும் உண்மை அல்லனு நீக்கிட்டா என்ன இருக்கும்னா ஒரே வஸ்து தான் இருக்கும் சொப்பனத்தில் எப்படி நானே சிருஷ்டி பண்ணுறேன் கனவு யார் சிருஷ்டி பண்ணுறா கனவுலகத்தை தோற்றுவிப்பவர் யார் கடவுள்னு சொல்லப்படாது என்னுடைய மனம் தோற்றுவிக்கிறது எப்படி ஒரு உதாரணம் சொல்லியிருக்கேன் ஞாபகப்படுத்துகிறேன் ஒரு உயிரானது உறக்கத்தின் துணை கொண்டு கனவுலகை படைப்பது போல இறைவன் மாயையின் துணை கொண்டு நனவுலகை படைக்கிறார் அப்படி புரிஞ்சுக்கணும் தூக்க தூங்குறதுனால தானே கனவு வர்றது முழிச்சுண்டே கனவு காண்றதுங்கிறது வேறு விஷயம் ஆனால் தூங்கினா தான் கனவு வர்றது அதே மாதிரி அறியாமையினால தான் இந்த உலகம் அறியாமையில் சமஷ்டி எல்லாரோட அறியாமையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக சாஸ்திரத்தில் மாயின்னு சொல்கிறோம் மாயினால் தான் இந்த பிரபஞ்சம் நீங்கள் இது இன்னொரு கோணத்துல நான் ஒன்று சொல்கிறேன் யோசிச்சுட்டே இருங்கோ அதாவது இப்போ அரிபவன் அறியப்படுவது இது சும்மா கொஞ்சம் டைவர்ஷன் மாதிரி இதுக்குள்ளேயே தான் சாஸ்திரத்துக்குள்ளே விஷயத்துலே தான் அரிபவன் அறியப்படு பொருள் ரெண்டு தான் வச்சுக்கணும் திரஷ்டா திருஷ்யம் விசாரத்துக்காக அறிபவன் அறியப்படு பொருள் விழிப்புல இருக்கா இல்லையா அரிபவன் அறியப்படு பொருள் இருக்கு உறக்கத்தில் எங்கே போச்சு உறக்கத்தில் அறிபவனும் இல்ல அறியப்படு பொருளும் இல்லை இந்த அறிபவனும் அறியப்படு பொருளும் உரக்கத்தில் எங்கே சென்றது அறிபவனும் அறியப்படு பொருளும் உறக்கத்தில் எங்கே சென்றது இதெல்லாம் நிறைய பெரிய டாபிக் இது இதுலயே நிறைய பிரக்ரியா பேதங்கள்லாம் இருக்கு ஆகையினால நான் ரொம்ப விஸ்தாரமாக சொல்லலை சுருக்கமாக சொல்கிறேன் இந்த அரிபவன் அறியப்படு பொருள் என்பது உறக்கத்தில் எங்கே போயிற்று உறக்கத்தில் போயிடுறதா இல்லையா அரிபவனும் இல்லை அறியப்படு பொருளும் இல்லை நான் யாருங்கிறது நினைக்கிறது இல்லை உலகத்தை நான் பார்க்கறது விழிச்ச உடனே வந்து அறிபவனும் வருகிறான் அறியப்படு பொருளும் தோன்றுகிறது எங்கிருந்து வந்துது இதை மாத்திர யோசிச்சு பண்ணணும் அதனால என்னென்னா சாரம் என்னன்னா அறிபவனும் நானே அறியப்படு பொருளும் நானே அறிபவனும் நானே அறியப்படு பொருளும் நானே இது இது ஒரு இது ஒரு ப்ரக்ரியா பிரக்ரியான மெத்தடாலஜி சொல்றது இது புரிஞ்சாலே உங்களுக்கு நிறைய விஷயம் புரியும் பார்க்கப்படுற பொருளும் யார் நான் தான் பார்க்குறவனும் நான் தான் வேறு வேறு கிடையாது ஆனால் இதெல்லாம் பண்ணாமல் இது இது சிம்பிள் சிம்பிளாக சொல்லிட்டா இப்போ இப்போ உங்களுக்கு என்ன தோணும் இந்த உலகம் யாரு நான் நான் தான் எல்லாம் நான் கணவன் யார் நான் தான் மனைவி யார் நான் தான் அம்மா யார் நான் தான் குழந்தைங்க யார் நான் தான் உங்களுக்கு என்னவோ பண்ணுவது உண்மை அதுதான் ஆனால் இதில் ஒரு தர்மம் இருக்குது அதுக்காக வேண்டிய அதர்மம் பண்ணக்கூடாது அக்கிரமம் பண்ணக்கூடாது இதில் தர்மம் இருக்குது அதை மதிக்கிறோம் ஆனால் அதே சமயம் என்னது ஆழமாக விசாரம் பண்ணினால் டீப்பாக என்கொயரி பண்ணினால் தீர்க்கமாக விசாரம் பண்ணினால் கடைசியில் பார்த்தா என்னதுன்னா எல்லாம் விஸ்வம் பசியத்தி காரிய காரணத்தையா ஸ்வஸ்வாமிசம்பிஷியாச்சாரியத்தையா தித்திருத்தாத்மன ஜாகிரதிவா எயேஷ புருஷா மாயாபரிபிரமித அது மனசில் வாங்கிக்கிறது முதல்ல கடினமாக தான் இருக்கும் ஆனால் உண்மை நேத்தி நேதி ஆழ்ந்த உறக்கத்தில் அறிபவனும் நான் அல்ல பொருளும் நான் அல்ல எங்கே போச்சு நான் நான் அல்லன்னு சொல்லணும் எங்கிட்ட ஒடுங்கி தும்பாங்க அப்புறம் எங்கிட்ட இருந்தே வந்தது நான் புரியறதுக்காக சொன்னேன் இது ஒரு கோணம் மனசில் ஓடிண்டே இருக்கிறதுனால அதை பகு பருந்துட்டேன் வேறு ஒன்றும் இல்லை ஆனால் சாஸ்திரத்தில் என்னென்னா பிரம் ஈஸ்வருடைய ரிமூவ் பண்ணு புத்தினாலே நீ கவரை பெருசு பெருசு பெருசுன்னு சொல்லிகிட்டே இருக்கேன் இன்னும் அல்பம் அல்பம்னு சொல்லிகிட்டே இருக்கேன் வேண்டாம்ப்பா போகிறோம் ரொம்ப நாளாக சொல்லியாச்சு நிறுத்திக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுவோம் இந்த பேதம் இருக்கிற வரைக்கும் மோட்சம் கிடையாது அத்வைத்த வேதாந்த சித்தாந்தப்படி இந்த ஈஸ்வர ஜீவேதம் இருக்கிற வரைக்கும் முக்தி கிடையாது ஆகையினால என்ன பண்றேன் நான் இத்தனை நாள அவரை நமஸ்காரம் பண்ண அவர்தான் சொல்லி கொடுக்கிறார் அதே ஈஸ்வரன் தான் சாஸ்திர ரூபமா சொல்லி கொடுக்குறார் கீதையில ஒரு ஸ்லோகத்தை ஞாபகம் வச்சு பாருங்க சர்வ சாகம் ஹிருதி சன்னிவிஷ்டஹா அனைவருடைய உள்ளத்திலும் நான் இருக்கிறேன் உணர்வாக இருக்கிறேன் சர்வஸ்ய சாகம் ஹிருதி சன்னிவிஷ்டா மத்த ஸ்மிருதி ஞானம் அபோகனஞ்ச என்னை சார்ந்துதான் நினைவு இருக்குது மறதி இருக்குது ஞானம் அப்போகனஞ்ச மத்த ஸ்மிருதி ஞானம் அப்போகனஞ்ச அதுகுரு வியாக்கியானம் ஞானம்னா ஜாக்கிரதவஸ்தா ஸ்மிருதினா சொப்னாவஸ்தா அபோகனம்னா சுஷுத்தவஸ்தா என்ன சார்ந்து தான் மூன்று அவஸ்தைகள் இருக்குன்னு இன்னொரு அர்த்தமும் இருக்குது மற்ற ஸ்மிருதிர் ஞானம் அப்போகனஞ்ச இது இது இப்போதான் ரொம்ப முக்கியம் வேதைச்ச சர்வைஹி அகமேவ வேத்யா எல்லா வேதங்களாலும் அறியப்படுபவன் நானே வேதாந்த கிருத்து வேதாந்த கிருத்துன்னா ஆதிசங்கரேஸ்வரர் வேதாந்த சம்பிரதாய கிருத்து இந்த வேதாந்தத்தினுடைய மரபை உண்டு பண்ணினவனும் நான் வேதாந்தத்தை செய்தவனும் நானே வேத விதேவ சாகம் அந்த வேதத்தை அறிந்து கொள்பவனும் நானே வேதங்களால் அறியப்படுபவனும் நானே வேதங்களால் அறியப்படுபவனும் நானே அந்த வேதாந்தத்தை செய்தவனும் நானே அந்த வேதாந்தத்தை படித்து தெரிந்து கொள்பவனும் நானேன்னு சொல் அதுதான் ரொம்ப குரூசியல் ரொம்ப முக்கியம் வேதாந்தகத் வேதவிதேவாஹம் ஆகினால் அந்த ஸ்லோகத்திலேருந்து என்ன தெரிகிறது சர்வாஹம் ஹுதி சம் நீ விஷ விஷேஷ் ஸாம் விஷேஷேணராம் விஷேஷேணி ஆக நான் நன்றா உருதிய நான் எல்லாருடைய உள்ளத்திலும் உணர்வாக இருக்கிறேன் அதை மாத்திரம் பிடிச்சிக்கோ இந்த பெரியவன் சிறியவன்கிறதெல்லாம் தூக்கி எறிய இதுவரைக்கும் பக்குவப்படுறதுக்காக இத்தனை நாளாக சொல்லி கொடுத்தோம் இப்போ அதையும் நீ வந்து கடந்து வரணும் அதனால நிஷித்த நிக்கிலோபாதி நேத்தி நேத்தி தி இது அல்ல இது அல்ல என்கிற வாக்கியத்தினால் அதாவது ஈஸ்வர உபாதிகி மித்யா कारणोपाधि मिथ्या सर्व्ञोपाधि मिथ्या कार्योपाधि मिथ्या कार्यधिष्ठ अधिष्ठान अद नम पढ़ अक्षुतिल क्य कारण पश्येत पश्चात कार्यम विसर्जे कारण तथो गे अवशिष्ट भवन मुनि अला ज्ञापचि पाकणुम இது அத்வைத்த வேதாந்த சித்தாந்தப்படி ஜீவாத்ம பரமாத்மா ஐக்கியம் சொல்லணும் அதுக்காக சொல்கிறாங்க மகாவாக்கியி ஐக்கியம் வித்யாத் ஐக்கியம்னா என்ன அர்த்தம் ஒன்றாயிருக்கும் தன்மை ஐக்கியம்னா பிரிஞ்சிட்டாங்க இப்போ ஐக்கியம் ஆகிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை சாதாரணமாக ஐக்கியத்துக்கு என்ன அர்த்தம் சொல்லுவோம் இந்த கட்சி அந்த கட்சியும் ஒரு கட்சியிலேருந்து ஒரு கட்சியிலேருந்து ஒரு கொஞ்சம் பேர் கோஷ்டியெல்லாம் சேர்ந்து பிரிஞ்சு போடுறாங்க அப்புறம் என்ன போனாங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆச்சுன்னா பதவி வேணுங்கிறதுக்காக ஒரு ஒப்பந்தம் ரகசிய ஒப்பந்தம் போட்டாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா எத்தனை நாளைக்கு தான் வேஷம் போட முடியும் பப்ளிக்கில் நாங்கள் இணைந்து விட்டோம் அப்படிங்கிறாங்க அப்போ வந்து நம்ம என்ன சொன்னால் செப்பரேஷன் யூனியன் பிரிதல் அது பேர் சம்ஸ்கிருதத்தில் வியோகா சம்யோகா பிரியிறது சேர்றது அந்த அர்த்தத்தில் சொல்கிறது இல்லை இங்கே ஐக்கியம்னு சொன்னால் ஒரு நாளும் பிரியவே கிடையாது பிரிஞ்ச மாதிரி ஒரு தோற்றம் ஆகாசம் பிரியுமோ உதாரணம் அதுதான் சொல்லும் ஆகாசம் பிரியுமோ ஒரு நாளாவது ஆகாசம் ஒரு நாளும் பிரியாது பிரிக்கப்பட்டது போல தோற்றம் ஆகாயம் பிரிக்கப்பட்டிருப்பது போல தோன்றுகிறது ஆனால் உண்மையில் ஆகாயம் பிரிக்கப்படாதது அது போல பிரிக்கப்பட்டிருந்தாலும் பிரிக்கப்பட்டிருக்கிறதா அப்படி கேட்கணும் பிரிக்கப்பட்டிருந்தாலும் பிரிக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னா பிரிக்கப்பட்டிருப்பது போல காட்சி அளித்தாலும் உண்மையில் பிரிக்கப்பட இல்லை அதை போல இறைவனும் உயிரும் வேறாக பிரிக்கப்பட்டிருப்பது போல காட்சி அளித்தாலும் உண்மையில் பிரிக்கப்பட முடியாதது ஆகையினால் ஐக்கியம் வித்யாத் ஐக்கியம் இது ஒன்றாயிருக்கும் தன்மையை அறிந்து கொள்ள வேண்டும் ஒன்றாயிருக்கும் தன்மையை செய்ய வேண்டும் இல்லை ஒன்றாயிருக்கும் தன்மையை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படி வேற்றுமையை வந்து அறியாமையினால் அப்படி தோன்றுகிறது நமக்கு தாத்பரியம் எது அறியாமையை நீக்கிறதுல தான் நமக்கு கவனம் நீக்கிட்டால் என்ன ஆகும்னா அந்த பேத புத்தி போய்டும் எத்த எத்தனை பேத புத்தி அத்திர தத்திர சுகதுக்கூப சம்சாரா எங்கே வேற்றுமை இருக்கோ அங்கே சுகதுக்கூப்ப சம்சாரம் இருக்கு ஆகையினால இதை பண்ணணுங்கிற மோட்சத்துக்கு முக்கியமான சாதனம் மகாவாக்கிய விசாரம் மகாவாக்கிய விசாரத்தினால ஏற்படுற ஜானம் ஒன்றுன்னு தெரிஞ்சுக்கிறது ஒன்றுன்னு தெரிஞ்சின்ற பிறகு அப்புறம் என்ன பண்ணுறது ஒன்றுன்னு தெரிஞ்சுன்னுட்டோம் சுவாமி அப்புறம் என்ன பண்ணுறதுன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண வேண்டாம் அதோட முடிஞ்சுது ஒன்றுன்னு தெரிஞ்சின்ற பிறகு நாலு நாளாக தெரிகிறதேனா ஒன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு நாலு நாலா தெரியுறதே 10 பத்தா தெரிகிறது நூறு நூறா தெரிகிறதுன்னா நூறா தெரிஞ்சாலும் அதான் வந்து அதுக்கு பேரு சாஸ்திரத்துல ஒரு வார்த்தை இருக்கு நாப் பிரதீதி ஸ்தயோர் பாதகா கித்தும் வித்யாத்வ நிச்சயா பேத பிரதீத்தி புலப்படும் வேற்றுமை புலப்பட்டாலும் அறிவு என்ன சொல்லும்னா வேற்றுமை தோற்றம்னு சொல்லும் அனுபவம் வந்து வேற்றுமையை உணர்த்தினாலும் உடலும் உள்ளமும் வேற்றுமையை உணர்த்தினாலும் இந்த ஆத்மபோதம் படித்ததுனால ஏற்பட்ட அறிவு என்ன சொல்லும் படிக்காம இருந்தால் வராது சாஸ்திரம் படித்ததுனால என்ன அந்த அறிவு உள்ளருக்குமா இருக்காதா அந்த அறிவு என்ன சொல்லும் இதெல்லாம் ஸ்வப்னவத்து உடனே ஒரு ஸ்லோகத்தை ஞாபகப்படுத்திக்கும் சம்சார ஸ்வப்ன வந்து சொலாருன்னு வச்சு உங்களேன் ஜோசியர் சொல்கிறார் உனக்கு ஷஷ்டாஷ்டமம் என்னவோ சொல்கிறான் இது வந்து இதாக இருக்குன்னு சொன்ன உடனே உடனே நீங்கள் இந்த ஸ்லோகத்தை ஞாபகப்படுத்திக்கணும் சம்சாரஸ்வப்ரதுயோகி ராகத்வேஷாதிசங்குலா ஸ்வகாலே சத்தியவத் பாதி பிரபோதே சத்யசத்பவேத் அது ஞாபகத்துக்கு வரணும் அப்படிதான் இது பேத பிரதீதி இது வந்து அப்படியே நம்ம பஞ்சதசில்தான் படித்தோம் சித்திரதீப்பு பிரகடனத்தில் நாப்ரதீதிஸ்தயோர் பாதஹா கி து மித்யாத்வ நிச்சயா அதாவது பிரதீதி இல்லாமல் இருக்காது பிரதீத்தி இருக்கும் மித்யாத்வ நிச்சய அந்த உண்மை அல்லங்கிற எண்ணமும் இருக்கும் காணல் நீர் புலப்படுற மாதிரி காணல் நீர் கண்ணுக்கு தெரிஞ்சாலும் நீர் இல்லைங்கிற அறிவும் இருக்குது நீர் தெரிந்தாலும் நீர் இல்லைங்கிற அறிவும் இருக்குது நீரும் தெரிகிறது நீர் இல்லை என்கிற அறிவும் இருக்கிறது நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போகிறோமோ தெரிஞ்சுன்னு அது இல்லை தெரிகிறதுனால அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து போய் நான் தாகத்தை தீர்த்துக்க போகிறேன்னு சொன்னால் என்ன பண்ண முடியும் அறிவுக்கு தான் முக்கியத்துவம் கொடு இந்த ஸ்லோகத்தை பூர்த்தி பண்ணுறேன் ஏற்கனவே விளக்கப்பட்டிருந்தாலும் இதோட நிறுத்திக்கிறேன் இந்த வியாக்கியானத்தை முடிச்சுக்கிறேன் நேதி நேத்தி தி வாக்கியத்தா வாக்கியத்தின் துணை கொண்டு இது அல்ல இது அல்ல என்கின்ற வாக்கியத்தின் துணை கொண்டு அனைத்து உபாதிகளையும் நிஷித்திய இந்த உபாதிங்கிறதுக்கு தமிழ் சொல் கிடையாது ஓட்டோம்னா தடைன்னு சொல்லணும் நம்மளை தடை பண்ணுறது என்னது அப்படின்னு கேட்டால் இந்த பாழாப்பூனை அப்படி சொல்லணும் இந்த பாழாப்போன உடம்பும் பாழா பாழா மனசும் அதுதான் என்னை வந்து என்ன பண்ணுறது என்னை வந்து வரையறைக்குட்பட்டவனாக என்னை காட்டுகிறது ஆனால் தூக்கத்தில் இந்த லிமிடேஷன்ஸ் இல்லை முழிச்சுட்டு இருக்கிற போது தான் இந்த லிமிட்டேஷன் பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ் எல்லாம் லிமிடேஷன்ஸ்லாம் இருக்குது அந்த உபாதிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா இந்த படித்தோமே சூல உபாதி சூக்மோபாதி காரண உபாதி அந்த உபாதிகளை அறிவால் நீக்கிறது உபாதிக்கு அர்த்தம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் சென்ற வகுப்புல சொல்லியிருக்கேன் இருந்தாலும் சொல்கிறேன் உபாதின்னா என்னென்னு கேட்டால் அதுக்கு உதாரணம் இந்த ஒரு கிறிஸ்டல் அதாவது ஸ்படிகம் அந்த ஸ்படிகத்துக்கு பின்னால் இங்கே ஒரு ஸ்படிகலிங்கம் இருக்குதுன்னு வச்சுங்களேன் ஸ்படிகலிங்கம் அதுதான் உதாரணம் பின்னால் நான் ஒரு செம்பருத்தி பூவை வச்சேன்னா நீங்கள் தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்படிகம் வந்து சகப்பாக தெரியும் ஆனால் உண்மையிலே அது சகப்பாக அது இது அங்கே தூரத்துலேருந்து நம்ம பார்க்குற போது பின்னால் நான் செம்பருத்தி பூவோ இல்லாட்டி ஒரு நீல வஸ்திரத்தையோ வச்சா நீலக்கலராகவோ சிகப்பாகவோ தெரியறது அது இப்போ என்ன சொல்லுவோன்னா ஸ்படிகம் வந்து சிகப்பாக தெரியறதுக்கு காரணம் நீளமாக தெரியறதுக்கு அதோட உபாதி ஒரு பொருள் இன்னொரு பொருளுக்கு பக்கத்தில் போய் ஒரு புரியறதுக்காக சொல்கிறேன் அதுக்காக எங்கள் பக்கத்தில் எப்படி போச்சுன்னா கேட்கக்கூடாது ஒரு பொருள் இன்னொரு பொருளுக்கு பக்கத்தில் போய் தன்னுடைய தன்மையெல்லாம் அதில் ஏற்றி வச்சு ஏற்றி வச்சுட்டு அதை மூடிடுறது அதை மூடிடுது உடம்பு மனசு புத்தி என்ன பண்ணிடுதுன்னா சைத்தன்யமாகி என்னிடத்துல வந்து என்ன கவர் பண்ணி அது இருக்கிற மாதிரி காமிக்கிறது அதுதான் உபாதி ஸ்படிகத்தை எது சிகப்பாகவும் எது நீளமாகவும் சும்மா உதாரணத்துக்காரர் ரெண்டு எடுத்துனேன் காட்டுகிறதோ அப்படி எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள எண்ணெய் இந்த உடம்பு மனசு புத்தி ஒரு வரையறைக்குட்பட்டவனாக காட்டுகிறது வரையறைக்குட்பட்டவனாக காட்டுகிறது அந்த உபாதிங்கிற வார்த்தையை புரிஞ்சுக்கணும் இன்னும் உபாதி உபாதிங்கிறாரு தமிழில் உபாதைன்னு ஒரு வார்த்தை ஒரே உபாதையாக இருக்குது உபாதைன்னா வேதனைன்னு அர்த்தம் அந்த அர்த்தத்தில் சொல்லியிருக்கு ஒரே உபாதையாக இருக்குது ஒரு தலை தலைவலி இருக்குதுன்னா சிற உபாதையாக இருக்குது சிரசில உபாதை இருக்குது நேத்திர உபாதை இருக்குது அது உபாதைன்னா வேதனைன்னு அர்த்தம் உபாதி வேதனை சந்தேகமே இல்லை உபாதிங்கிறது வேதனை தான் ஆனால் நம்ம பழக்கத்தில் ரொம்ப உபாதையாக இருக்குது தொந்தரவாக இருக்குது ஆக நம்முடைய இண்டிவிஜுவாலிட்டி தான் நமக்கு தொந்தரவு நம்முடைய தனித்தன்மை அகங்காரம் இந்த வரையறைக்குட்பட்ட தன்மை இதுதான் நம்ம நிம்மதி இல்லாமல் கஷ்டப்படுறதுக்கு காரணமாக இருக்கிறது நேதி நேத்தி தி வாக்கியத்திளில உபாதின் நிழில உபாதின் அனைத்து உபாதிகளையும் நிஷித்திய நீக்கிவிட்டு மகாவாக்கிய மகா வாக்கியங்களால் ஜீவாத்ம ஜீவாத்மா பரமாத்மா இரண்டிற்கும் ஐக்கியம் வித்யாத் ஒன்றிருக்கும் தன்மையை அறிய வேண்டும் நிஷி நிலிளோபாதி நேதித்து வாக்கிய விதையைக்கியம் மகா வாக்கியை ஜீவாத்மனோ அடுத்த விதைய அஹம் நவிக்கம் ஏதம் விதைய அதான் மெயின் சென்டென்ஸ் நான் பிரம்மம் என்று அறிந்து கொள்ள வேண்டும் பிரம்மம்னா என்ன அர்த்தம் பூர்ணம் தன்னை நிறைவானவனாக உணர்ந்து கொள்ள வேண்டும் புரிந்து வேண்டும் தன்னை குறைவானவனாகக் கருதக்கூடாது நம்ம இப்போ என்னவாக கருதிருக்கோம் நம்மை குறைவானவர்களாக கருதி நிறைவானவர்களாக உணர வேண்டும் உணரவுன பாவனை கிடையாது கற்பனை கிடையாது குறைவாக இருக்கோங்கிறது தான் கற்பனை ஏற்கனவே ஒரு வகுப்பில் சொல்லியிருக்கேன் ஞாபகப்படுத்தி பாருங்கோ சின்ன உதாரணம் அதாவது நம்ம எல்லோரும் என்ன நினைக்கிறோம் நான் வந்து சாதாரண எல்லாேருக்கும் இருக்கிறத வச்சுன்னு தானே பேசுவோம் என்ன சொல்லுவோம்னா நான் வந்து அல்பமான ஒரு ஆத்மா அதாவது நான் கடவுளை அனுபவிக்கணும் நான் கடவுளை அனுபவிக்கணும் எ ரியலைசேஷன் இங்கிலீஷில் சொல்லுவேன்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 இண்டிவிஜுவலாக தப்பாக புரிஞ்சுன்னு இருக்கேன் அதில் நம்ம என்ன சொல்கிறோம் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸுன்னு அனுபவிச்சுன்னு இருக்கேன் காடை ரே காடு இப்போ வந்து ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸை அனுபவிச்சுன்னு இருக்கார் ஹியூமன் பாடியை ரியலைஸ் பண்ணின்னு இருக்கார் ஹியூமன் வந்து காடை ரியலைஸ் பண்ணுறது இல்லை காடு வந்து ஹியூமன் ஃபார்மில் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணின் இருக்கு எது கரெக்டு சொல்லுங்க பார்ப்போம் லாஜிக்கலாக நான் சொல்கிறது சரின்னு தான் தோணும் உங்களுக்கு வாஸ்தவம் கரெக்டு தானே சரின்னு தோணும்னா தான் உண்மை ஆனாலும் நமக்கு அந்த புத்தி போக மாட்டேங்கிறது நான் வந்து இந்த இறை உணர்வு பெறணும் அந்த மாணிக்க வாசகருக்கு கிடைச்சது நமக்கு கிடைக்காதா ஆண்டாளுக்கு கிடைச்சது கிடைக்காதா மீராவுக்கு கிடைச்சது கிடைக்க கதைக்கு பஞ்சமே கிடையாது மீராவுக்கு கிடைச்ச அனுபவம் கிடைக்கணுமே துக்காராமுக்கு கிடைச்சது கிடைக்க மாட்டேங்கிறது அதனால் நான் வந்து அந்த இறை இன்பத்திலேயே என்னது தோய்ந்திருக்க வேண்டாமா எப்போ பார்த்தாலும் பணம் பதவி புகழ் இதிலேயே மூழ்கி இப்படி எல்லாம் சொல் அதெல்லாம் கரெக்டு தான் கேட்க ஆனந்தமாக தான் இருக்குது ஆனால் உண்மை என்னன்னா ட்ரூத்து வேதாந்தம் சாஸ்திரம் என்ன சொல்கிறதுனா ஈஸ்வரன் தான் இத்தனையுமா ஆயிருக்கார் இந்த ஒரு பாட்டு போகிறோம் திருவாச்சம் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமா உண்மையுமா என்ன உடம்பு வருது கொஞ்சம் நாளைக்கு ஒன்று ஒரு பொருள் இருக்குது அப்புறம் ஒரு நாள் காலத்தில் இல்லை உண்மையுமா இன்மையுமாய் கோனாகி ஒரு தலைவனாகி யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே அப்படின்னா என்ன சொல்கிறது இந்த பாட்டை நீங்கள் எவ்வளோ விசாரம் பண்ணுறது அதை ஆப்ஜெக்டிவ் பண்ணுற மாதிரி சொல்கிறார் ஏதோ கடவுளை பார்த்து பேசுகிற மாதிரி சொல்கிறார் என் சொல்லி வாழ்த்துவனேங்கிறார் இப்போ பா வாழ்த்துறது யாரு வாழ்த்த எப்படி வாழ்த்துறதுன்னு கேட்கறது யார் எப்படி வாழ்த்ததுன்னு கேட்குறதே ஆண்டவனாக தான் இருக்கு இதுதான் கொஞ்சம் கடினமாக இருக்கு ஆனால் நமக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குது இது இப்போ நான் சொல்கிற இந்த டீச்சிங் கன்வீனியன்ட்டாக இருக்க எது சௌரியமாக இருக்குன்னா இதுதான் சுவாமி சௌரியமாக இருக்குது நம்ம வந்து எப்போவுமே இப்படியே இருக்கணும் அது ஏங்கின்ண்டே இருக்கணும் அந்த அனுபவத்துக்கு ஏங்குறதுல ஒரு ஆனந்தம் இருக்குது பாருங்கோ அந்த ஆனந்தத்துக்கு ஈடே கிடையாது எங்க ஆனந்தான் அதனால் ஏங்கின்னு இருந்தால் ஒரு அது ஒரு லைவ் இருக்குது இது நீ தான் அதுன்னுட்டால் அப்புறம் என்ன இருக்குது ஹோல்டே இல்லையே அதனால் என்ன பண்ணுறது அப்படின்னு சரியாக வச்சுக்கோ இது புரிஞ்சதுக்கு பிறகு வச்சுக்கோ வேண்டான்னு சொல்லலை புரிஞ்ச பிறகு என்ன வேண்டான்னு சொன்னால் நெய் இவ்வளோ கேட்காதுன்னு சொல்கிறோமா பிரதட்சிணம் பண்ணால் அதே சொல்கிறோமா நமஸ்காரம் பண்ணால் அதே சொல்கிறாங்க புரிஞ்சிட்ட பிறகு பண்ணு பரவாயில்லை இது புரிஞ்சிட்டு அப்புறம் அது ஏங்கம் ஏக்கம் போயிடும் பண்ணுறதுனால பக்தி பண்ணிட்டு போகிறோம் அதனால் இந்த பக்தி ஒரு லீல விளையாட்டு சாப்பிட்ற மாதிரி குளிக்கிற மாதிரி தர்மமாக பண்ணுற விவகாரத்தில் ஒன்று அதான் சொல்லியிருக்கோம் இல்லையா ஞானம் வர்றதுக்கு முன்னாலே ஞானத்துக்காக பக்தி வேணும் ஞானம் வந்ததுக்கு பிறகு நன்றிக்காக பக்தியோடு இருக்கணும் நான் உன்னை கும்பிட்டேன் எனக்கு இந்த அறிவை கொடுத்த ஆகையனால ஒன்னிடத்துல அன்போடு இருக்கோம்னு இந்த துவைத்தத்தை ஹேண்டில் பண்ணலாம் ஆனால் அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் துவைத்தம் மோகாய போதா அத்ராக் போதே பிராப்தே மனிஷையா பக்தியர்த்தம் கல்பித்தம் துவைத்தம் அத்வைத்தாதபி சுந்தரம் இந்த இமோஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் நம்ம உணர்ச்சிகளை திருப்திப்படுத்தணுமே அறிவை திருப்திப்படுத்தினா போருமா உணர்ச்சிகளை திருப்திப்படுத்தணும்னா என்ன பண்ணுறது இப்படி எல்லாம் பக்தி பாவங்கள் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு அதுதான் நிறைய பேருக்கு அந்த உணர்ச்சி இல்லேன்னு என்ன வரட்டு வேதாந்தம் அப்படின்னு விடுவாங்க இப்படியே சொன்னோன்னு நீயே இறைவன் அப்படின்னா ஒரே ட்ரை இல்ல இறைவனுக்கு இறைவனை குறிச்சு பாடு ஆடு குதி அப்படின்னு சொன்னா வெட்டாயிடுறது வெட்டுன்னா என்ன ஈரம் ஆயிடுறது இது ஈரமில்லாத வேதாந்தம் ஈரவத்தோட இருக்கிற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 உணர்வாகிய நான் உடலோடு சேர்ந்திருக்கிறேன் நான் நான் வந்து உடம்போட சேர்ந்திருக்கிறது உண்மையா உடம்பு இல்லாம இருக்கிறது உண்மையா உடம்பு அதாவது உடம்புங்கிறது கற்பிக்கப்பட்டிருக்கு அதுதான் நான் திரும்ப திரும்ப படிக்கிறோம் உடம்பு முழுக்க வியாபிச்சிருந்தாலும் நான் வந்து அசங்கமாயிருக்கேன் ஆகையினால அகம் பிரம்மாங்கிற போது நான் கடவுளாக இருக்கிறேன் அப்படின்னா நீ யாருன்னா நீ மனிதனாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்ல மாட்டோம் நீயும் கடவுளாகத்தான் இருக்கிறாய் எதுவுமே நான் கடவுளுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுற போது எந்த வஸ்துவையும் அல்பமாகவே நான் நினைக்கல இல்லை மரமெல்லாம் யாரு நான் தான் செடிநாந்து சொன்ன மாதிரி விஷயமும் அறிபவனும் அறியப்படும் பொருளும் யாருன்னா நான் தான் அதை நீங்கள் நல்ல ஆழமாக யோசிச்சுருந்தீங்கன்னா நிறைய புரிய ஆரம்பிக்கும் அறிபவனும் அறியப்படு பொருளும் ஆழ்ந்த உறக்கத்தில் எங்கே செல்கிறார்கள் அவரது எல்லாருக்கும் வந்து மரணத்துக்கு பின்னால் அப்படின்னு போட்டா புஸ்தகம் விற்கிறது உறக்கிறதுக்கு முன்னாடின்னு போட்ட புஸ்தகம் விற்குமானு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு பிறப்பதற்கு முன்னால் அப்படின்னு ஏதாவது புஸ்தகம் போட்டுருக்காங்களோ செத்தபுறம் என்ன ஆகுன்னு நிறைய பேர் கியூரியாசிட்டி உறக்கிறதுக்கு முன்னாலே என்னவா இருந்தோன்னு அந்த கியூரியாசிட்டி இருக்கக்கூடாதோ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 எப்படி தெரிஞ்சுக்கிறது அதை அப்புறம் விவேகம் பண்ணி புரிஞ்சுக்கணுங்கிறது ஷரீராதி திருஷ்யம் க்ஷரம் ஃபஸ்ட்டு லைன் ஷரீராதி திருஷ்யம் க்ஷரம் ஆவித்தியக்கம் க்ஷரம் ஷரீராதி திருஷ்யம் ஆவித்தியக்கம்ங்கிறது ஒரு விசேஷனம் க்ஷரங்கிறது இன்னொரு விசேஷம் ஷரீராதீன்னு இன்னர்த்தம் ஷரீரம் முதலானவைகள் ஷரீரம் முதலானவைகள் ஸ்தூல சூக்ம காரண சரீரம் திருஷ்யம் திருஷ்யம்னால் என்ன அர்த்தம் அறியப்படுகிறது நான் குண்டாக இருக்கேன் நான் வந்து ஒல்லியாக இருக்கேன் நான் கருப்பாக இருக்கேன் செகப்பாக இருக்கேன் நான் ஆணாக இருக்கேன் பெண்ணாக இருக்கேன் உயரமாக இருக்கேன் குட்டையாக இருக்கேன்னு சொல்லி உடல் அறியப்படுகிறது திருஷ்யம் அதே மாதிரி எல்லாம் பஞ்ச மனம் அறியப்படுகிறது புத்தி அறியப்படுகிறது அறியாமை அறியப்படுகிறது அறியாமை அறியப்படுகிறது என்னுடைய அறியாமை எனக்கு அறியப்படுகிறது ஆகவே அதனால தான்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 எதுனால இந்த இது வந்ததுன்னா அறியாமையிலிருந்து உற்பத்தியானது அவித்தியாவுக்கு லக்ஷணம் என்ன தெரியுமோ அவித்யாக்கு லட்சணம் எது இல்லையோ அது அவித்திய எது இல்லையோ அவித்தியா யா ந வித்யத்தே சா அவித்யா மாயைக்குள்ளதுதான் யா மா சா மாயா அதனால விசாரம் பண்ணினா இல்லைன்னு அர்த்தம்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 அஹபுத்புதவத்து நாளைக்கு தொடர்ந்து பார்க்கலாம் ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகிநே வோமவத்வாப்ததேகாய தஷிணாமூர்த்தே நம மூர்த்திஎல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்திஷாந்திஷாந்தி ஹரிஹி ஓம் ஆதிகருநஸஸ்வீ